சீரராஜ் செல்வம் போல் சீர்கவி ஆசான் வீரராக வர்க்கப்போல் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனியரிகரியா அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர் ரொடி சூரிய சதகம் தொடர் உபயதாரர்களான வைஷால் திருமதி கி லட்சுமிபாய் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமாவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று தொண்ணூற்று நான்காவது பார்க்கலாம் சதர்விதீஷா தசையிருஷோயோ சசி தைதே எஸ் தேசே தைத்தா दर्शित द्वादशात्मा अशिवयुगदर्शित्वाद आशय वित् अतिशया दूकाशाद्यलोक विशेष முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் நம்ம படிச்ச போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல திய அப்படிங்கிற எழுத்து திரும்ப திரும்ப வரும் அத படிச்ச போதே சொன்ன தியா அப்படிங்கிற எழுத்து அடிக்கடி வராப்பத இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்காரு அதே போல எழுபதாவது ஸ்லோகம் படிச்ச போது இந்த அப்படிங்கிற சத்தம் அதிகமா வர்ற மாதிரி அமைச்சிருந்தார் இந்த ஸ்லோகத்திலே அதாவது தொண்ணூத்தி நாலாவது ஸ்லோகத்திலே அப்படிங்கிற எழுத்து அதிகமாக வரும்படி எழுதியிருக்கிறார் ஷங்கர் ஷ அதை பார்த்தீங்கன்னு சொன்ன நதிஷா திசதி தச திஷ தச திருஷ சா திருஷ திருஷ்யதே சத திருஷி தை தசே ஏசிய தேஷே தீப்தம்சு திஷாத் அசிவ யுகதா தரிசித துவாதசா ஷம் ஷாஸ்தி ஆசைய அதிசயாத் அசனாத் இப்படிலாம் வருது ஷ ஷ இது ஒரு அலங்காரம் ஓர் எழுத்து அலங்காரம் ஒரு குறிப்பிட்ட எழுத்து திரும்ப திரும்ப வர்ற மாதிரி பாடுறது எல்லா மொழியிலையுமே ஒரு அலங்காரம் இப்ப தமிழ்ல சினிமா பாட்டுல காய் அப்படிங்கிற எழுத்து அடிக்கடி வர்ற மாதிரி அத்திக்காய் ஆலங்காய்னு ஒரு பாட்டு பால் அப்படிங்குற ஒரு சொல்லு வர்ற மாதிரி பால் தமிழ் பால்னு ஒரு பாட்டு இப்படிலாம் இருக்கு இல்லையா தேன் அப்படிங்கிறது வர்ற மாதிரி பார்த்தேன் சிரித்தேன் படித்தேன் அது ஒரு அலங்காரம் அதுக்கு சமத்காரம் சாமர்த்தியம் போடும் எல்லாராலையும் எழுத முடியாது அப்படி அது இந்த ஷ அப்படிங்கிற எழுத்து அடிக்கடி வர்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைச்சிருக்கிறேன் இதுல கருத்து என்ன அப்படின்னா பிரழைய சூரிய நாராயணன் என்ன பண்ணுவான் பிரளைய காலம்னா அழிவு காலம் உலகம் எல்லாம் ஒடுங்குற காலம் பனிரெண்டு வடிவாக இருந்து இந்த பூமியை பாயாக சுருட்டுவான் என்று சொல்றேன் அப்படிப்பட்ட சூரியன் பிரளய காலத்துல அப்படி இருக்கிறான் ஆனா அன்றாடம் காலையில உதிக்கிற போது பத்து திசையில இருக்கக்கூடிய எல்லா காட்சிகளையும் நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரி காட்டுறான் மலை என்ன நதி என்ன சமுதிரம் என்ன நகரம் என்ன கட்டடங்கள் என்ன இயற்கை அழக என்ன காட்டுறான் அப்போ இப்போ தற்காலத்திலே அவன் வந்து நம் கண்ணுக்கு அழகான காட்சிகளை காட்டுகிறான் ஒண்ணு இன்னொன்னு என்னடான் கண்ணுக்கு பார்வை தர்றவனே சூரியன் தான் நான் முன்பு தேகத்தில் உரையும் தெய்வங்கள் உபன்யாசம் நடக்கும்போது சொல்லியிருக்கிறேன் கண் வந்து சூரியனால் ஆதிக்கப்படுத்தப்படுகிறது கண்ணுக்குரிய தெய்வம் சூரியன்தான் இதுக்கு என்ன ஆதாரம் அப்போ நம்ம பாகவதத்தில் இதை பார்த்தோம் இப்போ உபனிஷத்துலேயே அப்படி போட்டிருக்கு அக்ஷய உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்கு அடுத்து சூரிய உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்கு இந்த உபநிஷதங்களிலே கண்ணுக்கு ஒளி தருபவன் சூரியன்தான் சூரிய நமஸ்காரம் மட்டும் ஒழுங்கா பண்ணி வந்தீங்கன்னா சாகர வரைக்கும் உங்களுக்கு மற்றது என்ன இருக்கோ இல்லையா கண்ணு பிரகாசமா இருக்கும் கண்ணொளி பிரகாசமா இருக்கும் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு அதனால இந்த சூரியன் பார்க்கும் சக்தியையும் தருகிறான் பார்க்கப்படும் காட்சிகளையும் காட்டுகிறான் அவனுடைய தேரை ஓட்டக்கூடிய சாரதியான அருணனோ அவனுடைய திருவுள்ளம் அறிந்து தேரை கிழக்கும் மேற்குமாக திசை திருப்பி ஓட்டுகிறான் இவன்தான் பிற்காலத்திலே பிரளய காலத்திலே இந்த உலகம் முழுக்க அழிக்கப் போகிறவன் பனிரண்டு வடிவெடுத்து அப்படி நல்லதும் செய்யறான் அழிவையும் செய்கிறான் அப்படிப்பட்ட இந்த சூரிய நாராயணன் உங்களுக்கு சகல மங்களையும் கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த சுலோகத்தில் சொல்ற இதுல இந்த ஷா அப்படிங்கிற எழுத்து அதிகமா வர்றத பத்தி நம்ம கோபிநாத சூரி போன்ற மகான்கள் உரை எழுதுறாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க இந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்தை நல்ல பாராயணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்ணு நோய் சகலமும் நீங்கும் கண் பார்வை தருகிறவன் அவன் அப்படின்னு போட்டிருக்குது இல்லை காட்சிகளை தருகிறவன் அவன் போட்டிருக்கு இதெல்லாம் வந்து பீஜாட்சரங்கள் நிறைந்த ஸ்லோகம் இதை ஒழுங்கா பாராயணம் பண்ணி நீங்க மனப்பாடம் பண்ணி திரும்ப சொன்னா நல்ல பலன் உண்டு எலக்ட்ரிசிட்டி மாதிரி பிடிக்கும் அப்படின்னு அதனால கண் நோய்களுக்கு உரிய பரிகார ஸ்லோகம் இது இப்ப அர்த்தம் பார்க்கலாம் திசதி தச திச தர்ஷ என் அத்ரினா மலை ச அப்படிங்கிற எடுத்துக்கு வித் அப்படின்னு அர்த்தம் உடன் இவன் எதை திசைகளை வெறும் அழகான காட்சிகளை அது என்ன காட்சின அத்ரி மலை ஜியூ ஆகாசம் ஊர்வி ஊர்வினா பூமி நதிஷா அப்படின்னா சமுதிரம் நதிகளுக்கு தலைவன் சமுதிரம் நதிகளையெல்லாம் பெண்களாக சொன்னால் இந்த பெண்களெல்லாம் போய் சங்கமிக்க கூடிய சமுதிரம் கணவனாக கருதப்படுகிறான் அதனால நதிஷா என்றால் நதிகளுக்கு தலைவனாகிய சமுதிரம் திசதினா கிழக்கே திசதினா பார்க்கும் ஆற்றலை கொடுக்கிறான் தசன பத்து திசகன திசைகள் பத்து திசைகள்லயும் இப்ப நான் சொன்ன மலை ஆகாயம் பூமி சமுதிரம் இவற்றை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கறோம் இப்போ இந்த காட்சி என்ன பெரிய விசேஷம் நினைக்கிறீங்களா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற போது பீச்சு ரோடுக்கு போங்க சமுதிரத்தை பார்த்துக்கிட்டே உக்காந்துருங்க மனசு லேசாயிடும் இயற்கை காட்சிகளை பாருங்கள் மனிதன் செயற்கையா ஏற்படுத்தி இருக்கிற கட்டடங்களையும் சாலைகளையும் பார்த்தா உங்களுக்கு இன்னும் வருத்தம் தான் ஏற்படும் எப்படின்னா இவனெல்லாம் என்னென்னதான் காசேத்தாங்களோ தெரியல அறுபது மாடி கட்டிட்டான் முப்பத்தஞ்சு மாடி கட்டிட்டான் நம்ம ஒரே ஒரு மாடி ஒழுகுது அதை சரி பண்ண வைக்கலாம உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு வருத்தம் தான் தோணும் செயற்கையான நகரங்களை பார்க்குற போது மனசுல நிம்மதி ஏற்படாது ஆனா இயற்கையான காட்சிகள் ஆகிய மலை நதி சமுதிரம் பூமி இவற்றை பார்க்கிற போது மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும்படியான ஒரு அமைப்பை பகவான் வச்சிருக்கிறான் ரொம்ப வேண்டாம் சமுதிரத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா கூட உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் ஏன்னா அங்கே சமுதிர நாராயணன் இருக்கிறான் வருணனுக்குள்ளே நாராயணன் இருக்கிறான் அந்த சமுதிர ராஜனுடைய ஆற்றலை பார்க்கிற போதே நமக்கு பகவத் பக்தி ஏற்படுகிறது வெட்டவெளி தியானங்கள் செய்கிறவர்கள் பல பேர் வந்து சமுதிரக்கரையோரமாக இருந்து ஓங்கார தியானம் செய்கிறார்கள் இப்போ நீங்க காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு பீச்சுக்கு போனீங்கன்னா ஆசிரமத்திலிருந்து பல பேர் உட்கார்ந்தாங்க ஓங்கார தியானம் சமுதிரத்தை பார்த்து செய்கிறாங்க அப்ப அவர் சொல்றார் கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா ஒன்னு கண்ணுக்கு பார்க்கும் சக்தி இன்னொன்னு என்னடா அப்படின்னா பார்க்கறதுக்கு சக்தி மட்டும் இருந்தா போதுமா பார்க்கக்கூடிய ரமியமான காட்சிகள் வேண்டாமா காட்சிகளையும் தருகிறான் ஒரு சினிமா பார்க்கறதுன்னா கூட நாம அவங்கிட்ட போய் டிக்கெட் கொடுத்துதான் உட்கார வேண்டியிருக்கு இலவசமா பாத்திர முடியாது ஆனா பகவான் என்ன பண்றான் நம்மகிட்ட இருந்து எந்த விதமான காசும் வசூலிக்காம அழகான இயற்கை காட்சிகளை காட்டுறோம் சினிமாக்காரன் இதை போய் படம் பிடிச்சி வீடியோ பிடிச்சி சினிமா பிடிச்சி நம்ம மலை நதி அப்படின்னு இயற்கை காட்சிகள் காமிச்சு ஒரு கதாநாயகி ஆட விட்டு காசு வசூல் பண்ணிவிடுறான் நம்ம கிட்ட ஒரு கதாநாயகி எவ்வளவு அழகா இருந்தாலும் அவளை நம்ம எப்ப இன்பமா பார்க்கறோம்டான்னா ஒரு மலையின் பின்னணியிலே ஒரு அருவியின் பின்னணியிலே ஒரு சமுதிரக்கரை ஓரமாக அவன் ஆடும்போதுதான் பார்த்தா நமக்கு மனசுக்கு நிம்மதியா இரு அவ வீட்டுக்குள்ளேயோ கிச்சன்லயோ ஸ்டோர் ரூம்லயோ இருந்து பாட்டுன்னா எவ்வளவு நேரம் பாக்குறது அப்ப கதாநாயகிகளுக்கு மவுசு எப்ப ஏற்படுத்துறாங்க இயற்கை காட்சிகளால் தான் அவங்களுக்கே மவுசு ஏற்படுது கடவுள் இலவசமா கொடுத்த காட்சிகளை கேமராவிலே படம் பிடித்து காசு வசூல் செய்கிறார்கள் மனிதர்கள் அப்ப இது எவ்வளவு பெரிய கொடை அப்படின்னு கேக்குறாரு சத்ரி ஜூர்தி நதிஷா திசதி தச திச தர்ஷன்னு தர்ஷைன்னு தான் காட்டி அதாவது காட்சி இன்பம் இருக்க அது பெரிய இன்பம் கண்ணு இழந்தவங்களுக்கு தான் அது தெரியும் லியனோட டாவின்சின்னு ஒரு ஆளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் உலக புகழ் பெற்ற ஒரு ஓவியம் அவர் மோனலிசான்னு ஒரு ஓவியம் வரைஞ்சாரு அந்த மோனலிசாங்கிற ஓவியம் ஒரு பெண்ணுடைய ஓவியம் அது லேசா புன்னகிக்கிற மாதிரி ஒரு ஓவியம் அதை பார்க்கறதுக்கு என்ன கூட்டம் அந்த ஓவியத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு நடிகைகளாக நான் அந்த மாதிரி சிரிச்சு காட்டுறேன்னு சொல்லி கேமரா முன்னால அந்த மாதிரி போஸ் கொடுத்து அசு ஒழிஞ்சு பார்க்க செய்திக்கிறேன் சும்மா இருந்த மாதிரி நான் சிரிக்கிறேன் பாருன்னு நம்ம பழைய நடிகைகள் எல்லாம் போட்டி போட்டு குங்குதே அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது அப்படி ஒரு ஓவியம் வரைஞ்சா அந்த மாதிரி வேற எந்த ஓவியனாலையும் வரைய முடியல அதை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும் இல்லையா அந்த ஓவியத்தை ஒரு திருட் போயிட்டான் தூக்கிட்டு போன பிறகு அந்த ஓவியம் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை பார்ப்பதற்கு கூட்டம் வந்தது ஓஹோ இந்த இடத்தான் ஓவியம் மாட்டிருந்தார்களோ அப்படி ஓவியத்தை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் ஓவியம் திருடு போனா திருடு போச்சு பாரு அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் உலகத்தில் மனுஷங்க எதுக்கெல்லாம் கூட சேர்க்கிறாங்க இந்த லியனோட டாபின்ச்சி பல ஆற்றல் படைத்திருந்தார் அவர் வந்து ரெண்டு கையாலேயும் ஓவியம் வரையக்கூடிய ஆற்றல் இருந்ததாம் வெறும் கையாலேயே குதிரை ஆடத்தை முறியடிப்பாராம் இப்படியெல்லாம் வந்து திறமைச்சாலே ஆனால் அவர் எதுக்காக அதிகமாக நினைக்கப்படுகிறார் என்றால் அவருடைய ஓவிய திறமைக்காக கண்களுக்கு இன்பம் தரக்கூடிய சித்திரம் வரையக்கூடிய அந்த ஆற்றலுக்காக அவர் நினைக்கப்படுகிறார் கண்ணு இல்லாத ஒரு குருடம் கிட்ட இதெல்லாம் நீங்க பூனைக்கு கண்ணு இருக்கு கழுதைக்கு கண்ணு இருக்கு ஒவ்வாறு பிச்சைக்காரனுக்கு கூட கண்ணு இருக்கு ஆண்டவன் எனக்கு அதை குடுக்காம விட்டானே என்று அவர்கள் எப்படி வேதனைப்படுவார்கள் இது எதுக்காக சொல்றேன்னா கண்ணுள்ள நாம் யாருமே அப்படி நினைச்சு பாக்குறது இல்ல ஏன்னா கண்ணு நமக்கு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஏகத்தளமா நினைக்கிறோம் கண்ணு தானே இது என்ன பிறக்கிற குழந்தையெல்லாம் கண்ணோட தான் பிறக்கும் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு பொருள் இல்லாது போனால்தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும் இவர் அதை ஸ்பெஷலாக எடுத்து சொல்றார் பார்க்கக்கூடிய ஆற்றலை பகவான் நமக்கு கொடுத்தான் அது சூரியன் கொடுத்த கொடை சூரியன் கொடுத்தது மட்டுமல்ல சூரியன் வந்து கண்களாகவே இருக்கிறான் கண் பார்வையாகவே இருக்கிறான் அப்படிங்கிற திசக எல்லா திசைகளிலும் சூரியனுடைய ஒளி வந்துருச்சுன்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய பல்வேறு இனங்களை பார்த்து மகளெல்லாம் பல்வேறு சமுதாயங்களை பல்வேறு நாகரிகங்களை இப்ப இந்தியாவில் என்ன மாதிரி மனுஷங்க இருக்கிறாங்க திபெத்தில என்ன மாதிரி மனுஷங்க இருக்கிறாங்க சிங்கப்பூர்ல எப்படி இருக்கிறாங்க மலேசியாவில் எப்படி இருக்கிறாங்க இப்படி பல்வேறு மனிதர்களை பார்க்கறதுக்கு நமக்கு ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இல்லையா இந்த ஆச்சரியத்துக்கு பலியாகி இந்தியர்கள்லாம் வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்க போனான் ஆனா இப்ப எல்லாம் ஊஞ்சு போச்சுங்க இப்போ இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சு போச்சாம் இப்ப கணக்கெடுத்து பார்த்தா இந்தியர்கள் என்ன சொல்கிறார்கள் எங்களுக்கு இந்தியாவே போகுங்க இங்கே கிடைக்கிற காசே போதும் வெளிநாட்டுல போய் நாய்ப்படாத பாடப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை அப்படின்னு இப்பதான் அந்த மோகம் மாயி நீங்கி இருக்கிறது அப்போ வெளிநாட்டுக்கு போய் அந்த காட்சிகளை ரசிக்கவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அழகான காட்சிகளை படம் பிடித்து கொண்டு வந்து இங்கே போட்டு காட்டினாலும் அதை பார்க்கவும் நமக்கு கண்கள் தேவைப்படுகிறது தர்ஷயன்னு காட்டி திருஷ பிரா கிழக்கே காலங்காத்தால கிழக்கே சூரியன் உதிக்கிறான் இந்த கவியனுடைய கற்பனை எப்படிதான் இருக்கிறான்னு ஒரு போக்கஸ் லேம்பை வச்சு ஒரு ஓவியத்தை காமிச்சா எப்படி இந்த ஓவியத்தை நல்லா பார்க்க முடியுதோ அதுபோல சூரியன் நம்முடைய பிடவியின் பின்னாலிருந்து ஒளி வீசுகிறான் நாம இங்கிருந்து இந்த உலகத்தை பார்க்குறோம் பார்க்கிற போது ஓஹோ இப்படியெல்லாம் காட்சி இருக்கு ஒரு பூவில் வந்து உக்காரக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சி தேன் பருகுகிறது அது எவ்வளவு அழகா இருக்கு அந்த வண்ணத்து பூச்சியினுடைய சிறகுகளில் வரைஞ்சிருக்கிற டிசைன் அதை நம்ம நாம வரைகணும்னு சொன்னா நாலு நாள் எடுத்துக்குவோம் இடது பக்கையில ஒரு மாதிரி வரும் வலது பக்கையில ஒரு மாதிரி கோணிட்டு போயிடும் ஆனா இப்படி எத்தனை ஆயிரம் வண்ணத்து பூச்சிகளை நொடி நேரத்திலே பகவான் படைக்கிறான் என்ன அழகான தென்னை மரம் பனை மரம் செடிகள் பூக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு அழகு இருக்கிறது பறக்கும் வண்டில் கூட இருக்கிறது ஊரும் எறும்பில் கூட இருக்கிறது அதையெல்லாம் இந்த சூரியன் நாம் பார்க்கும்படி செய்கிறானே அப்படிங்கிறாரு திருஷஹ திருஷஹன பார்வை கொடுக்கிறவன் இந்த ஐசைட்டை கொடுத்ததுனாலதான் நாம பெரிய பெரிய இன்பங்கள்லாம் அனுபவிக்கிறோம் ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து அழகா இருக்கிறான்னு நினைச்சு திருப்தி அடையிறதுக்கு அவன் கண்ணுதான் காரணம் ஒரு மனைவி தன் கணவனை பார்த்து எங்க வீட்டுக்காரர் பரவாயில்ல நல்லா அஜானுபாகவா இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு திருப்தி அடைறதுக்கு அந்த கண்ணுதான் காரணம் அதுவும் இந்த கால சமுதாயம் ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள இந்த சினிமான்னு ஒண்ணு பார்த்து பார்த்து எவ்வளவு இன்பம் அடையுது அவ்வளவுக்கும் அந்த கண்ணுதான் காரணம் இந்த சினிமாங்கிறது முதமொதன்னு நம்ம தாதா சாஹிப் பால்கேன்னு ஒருத்தர் தயாரிச்சாருங்க இந்தியாவில் முதல் சினிமா தயாரிச்சது அவர் தான் அவர் பேரால இப்போ ஒரு அவார்டு இருக்குது யாராவது சிறந்த நடிகராக வந்துட்டாங்கன்னா தாதா சாஹிப் பால்கேன்னு ஒரு அவார்டு கொடுப்பான் இந்த தாதா சாஹிப் பால்கே தயாரித்த முதல் இந்திய சினிமாவின் பேர் ராஜா ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திர ராஜாவுடைய வாழ்க்கையை எடுத்தான் அதுக்கு என்ன விளம்பரம் வந்தது தெரியுமா ஐம்பத்தி ஏழாயிரம் புகைப்படங்கள் ரெண்டு மைல் நீளம் இருக்கும் பார்க்க கட்டணம் மூணானா அப்படின்னு போட்டிருக்க அம்பத்தேழாயிரம் புகைப்படங்கள் மாறி மாறி வரிசையாக காட்டுவோம் அவ்வளவுதான் இந்தியாவுடைய அந்த தியேட்டர்ல தான் இருந்தது ஏ படம் அசையுதான்ண்டா போட்டோ வந்து ஆடாம இருந்துச்சு போட்டோ அசையுதாம்ல அப்படின்னு ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க போனாங்க அப்ப ஆரம்பிச்சதுதான் ஹரிச்சந்திரன் கதையில ஆரம்பிச்சு இன்னைக்கு அசிங்கமான கதையெல்லாம் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே திரைப்படங்கள் மேல் நாடுகளில் தயாராக விட அதிகமான திரைப்படங்கள் பம்பாயிலையும் தமிழ்நாட்டிலேயும் மெட்ராஸ்லயும் தயாராக அவ்வளவு சினிமாவும் அது நல்லதாக கேட்டதாங்கிறது வேற விஷயம் இதை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கண்ணு வருது இந்த உபனிஷத்தை பத்தி சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க சூரிய உபநிஷத்துல மூன்றே மூன்று வார்த்தைகள் கொண்ட ஒரு சொற்றொடர் சச்சுர் தேவ சவிதா நகனா எங்களுக்கு நமக்கு சக்ஷுகுனா கண் தேவ சவிதா இந்த சூரியன் தான் நம் அனைவருக்கும் கண்ணாக இருக்கிறான் எது சொல்லுது சூரிய உபநிஷத்து சொல்லுது இதாவது பரவாயில்ல அக்ஷி உபநிஷத்துன்னு உண்டு அக்ஷின்னா கண்ணுன்னு அர்த்தம் கண் உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்குது நமக்கெல்லாம் வந்து இந்த பிருகதாரணிக்கு உபநிஷத்து தெரியும் மாண்டோக்கிய உபநிஷத்து தெரியும் முண்டக்க உபநிஷத்து தெரியும் சாந்தோக்கிய உபநிஷத்து தெரியும் இந்த அக்ஷி உபநிஷத்துல ஒரு அழகான மந்திரம் கொடுக்குறா இருப்பாருங்க ரிஷி என்னடா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்ணு அவிஞ்சே போகாது எது செயலந்து போனாலும் கண்ணு மட்டும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை பேரம் கொள்ளு பேரம் எல்லாருக்கும் கண்ணு மட்டும் திரு திருண்டு இருக்கும் பாக்கி எல்லாம் டல்லா இருக்கலாம் அப்படி இப்ப ஒரு மந்திரம் சொல்லி சொல்றாரு பாருங்க ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீ சூரியாய ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீ சூர்யாய ஆதித்யாய ஓ ஆதித்யனே அக்ஷி தேஜசே அகோவாகினி வாகினி ஸ்வாகா அக்ஷி தேஜசே அப்படின்னா என் கண்கள் தேஜஸ் அடையும்படி அகோவாகினி பகலை வாகனமாக கொண்டவனே வாகினி ஸ்வாகா ஸ்வாகா அப்படின்னா வேத மந்திரம்னா அப்படித்தான் முடியும் யாகங்கள் பண்ணும்போது ஓம் இந்திராய சுவாஹா அப்படின்னா சரண்டர் சரண்டடையே இதை ஏற்றுக்கோ அப்படின்னு அர்த்தம் இந்த அக்ஷி உபனிஷத் மந்திரத்தை ஜெபிச்சு அந்த காலத்திலே வெள்ளெழுத்து வராமல் பார்த்து கொண்டார்கள் இப்ப நாற்பது வயசு ஆனவன எல்லாரும் கண்ணாடிய மாட்டி தலை கண்ணாடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஒரு வெள்ளாடி என்ன பண்ணுவாங்க அழி இல்லையே அப்படின்னா இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி கண்கெடாமல் பாதுகாத்து கொண்டார்கள் இது மிகையா இது மெய்யா என்றால் நான் என் வாழ்க்கையில பரங்கிப்பேட்டையில ஒரு அம்மன் கோயில் பூசாரி தொண்ணூறு வயசுக்கு மேற்பட்டவர் அவர் கண்ணு பார்க்கவே பல படம் இருக்கும் தூரத்துல வர்றத கண்டுபிடிச்சிட்டு வர்றேன் நம்ம கண்ணாடி போட்டு பார்த்தா தெரியாது என்னமோ உன் அசையுது அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்றேன் ஓடா குருட்டு போயில சின்ன பொண்ணு ஒண்ணு வருது அப்படின்னாரு நான் கிண்டலுக்கு தாத்தா உங்களுக்கு பொண்ணு மேலேயே ஞாபகம் போல் அது என்னமோ ஒரு செடி அசையுது அப்படின்னு நீ பொறுத்து இருந்து பாடுறா அப்படின்னா கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு பாவாடை சட்டப்போட பொண்ணு தான் வருது அவருக்கு கண்ணு கண்ணாடி இல்லாம அவ்வளவு பழிச்சுன்னு தெரியுது எனக்கு வந்து கண்ணாடி போட்டு கண்டுபிடிக்க முடியுனேன் எப்படி முடியும்னா உங்களுக்கு மங்களங்களை தரட்டும்னு பின்னால் முடியும் ஒருவன் இதெல்லாம் தரானோ அவன் உங்களுக்கு மங்களங்களை தரட்டும் பின்னால் முடிப்பார் திருஷ்யத்தே நோ ச தச சத திருஷி தைதே எஸ்யே இதுல ஒரு கருத்து சொல்ற இந்த வரியில அர்த்தம் திருஷ்யத்தோல காணவில்லைன்னா சதசதரிஷி சசதிரிஷின் தசசத திருஷி இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கணும் ச பிளஸ் தச பிளஸ் சத பிளஸ் திருஷி என்னடானா சத்ததிஷின் நூறு கண்ணு அர்த்தம் தச சத்தி நூறு இன்டு பத்து ஆயிரம் ஆயிரம் கண் உள்ளவன் ஆயிரம் கண் உள்ளது நீங்க சேர்த்து எண்ணி பார்த்தா கூட இவனுக்கு சமமா ஒருவனை காட்ட முடியாது சூரிய நாராயணனுக்கு சமமா ஒருத்தனை காட்ட முடியாது எந்த உலகத்திலையும் அப்படிங்கிற சாதிசியம்னா லக்கியம் அதுபோலே திருஷ்யத்தையனோ காணவில்லை காண முடியாது ச தசத திருஷி ஆயிரங்கண் உள்ள இந்திரனோடு தைதஷே எஸ்ய தேஷே தைதஷே அப்படின்னா அங்க முப்பத்து மூடி தேவர்கள் இருக்கிற தேவலோகத்துக்கு அங்க தைதஷே தேசேங்கிற தேவலோகத்திலே அந்த இந்திரனுடைய உலகத்திலே சாதிருஷ்யம் அவனை போலே சதிருஷம் என்றால் லைக்னஸ் நடத்தும் சாதிஷ்யம்னா அது போலே நர்த்தான் தேவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த தேவர்கள்ல யாராவது ஒருத்தனாவது இந்த சூரிய போல சகல மகிமைகளும் பொருந்தியவன் இருக்கிறானா அப்படின்னு இல்லை அது ஒண்ணுதான் அப்படி இருக்கு இப்ப நூத்தி எடுத்தீங்கனாலே ஒவ்வொரு திவ்ய ஒவ்வொரு விதமான ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு சில பெருமைகள் இருக்கு அது திருப்பதிக்கு கூட கிடையாது திருப்பதி எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பதிக்குன்னு சில பெருமைகள் இருக்கும் அது ஸ்ரீரங்கத்துக்கு இருக்காது ஒவ்வொரு திவ்ய ஒரு ஒரு பெருமை இருக்கு அதெல்லாம் நம்ம பொறுமையை அங்கே போற போது அர்ச்சகரை கேட்ட சேவிச்சா சொல்லுவாங்க அது மாதிரி படிச்சுட்டு போகணும் இந்த ஒரு உதாரணத்துக்கு திருச்சிக்கு பக்கத்துல திருவள்ளரைனு ஒரு திவ்ய தேசம் இருக்கு அங்க திருவள்ளரை பெருமாள் கோயில ஒரு என்ன விசேஷம் பதினாறு கால் மண்டபம் ஒண்ணு இருக்கு பதினாறு தூண் உள்ள ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு என்ன விசேஷம் என்றால் உருத்திரங்கண்ணனார் என்ற பழம்பெரு புலவர் சங்க புலவர் நினைக்கிறேன் அவர் பட்டினப்பாலை என்ற நூலை அங்கேதான் அரங்கேற்றம் அந்த இடம்தான் இது ஒரு ரேர் பீச்சர் உமரு புலவர் அவர் தன்னுடைய முஸ்லீம் சாகித்யா எட்டு அந்த இப்படி சில இடங்களில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அது போல இவர் என்ன சொல்ற இந்த ஸ்பெஷாலிட்டி சூரியனுக்குரிய ஸ்பெஷாலிட்டி வேற எந்த தேவனுக்கும் இல்லை சாந்திரம் திருஷ்யத்தே நோ சத சததிஷி தைதேஷே இவ்வளவு பெருமை யாருகிடான தீப்தாம் சுப்தாம்சுனா சூரியன் அதாவது ஒளிமிகுந்த கதிர்கள் உடையவன் அர்த்தம் தீப்தாம்சு இந்த நாமத்தை முன்பே ஒரு தடவை பார்த்துருக்கிறோம் இது புஸ்தகத்துல வேற ஒரு இடத்துல தீப்தாம் சுகு சூரிய பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு என்னன்னா தேஜஸான கதிர்கள் உடையவன் இந்த தீப்தாம்சுகுங்கிற நாமத்தை ஜபிச்சு வந்தாலே உங்களுக்கு உடம்புல தேஜஸ் மனசுல தேஜஸ் வரும் ஒளி வரும் மத்தமும் உங்களை பார்த்து பயப்படுவான் தீப்தாம்சு இல்ல நீங்க வந்து சதுர்த்தி சேர்த்து சொல்லணும்னா நமக்கு சேர்த்து சொல்லணும்னா அது கொஞ்சம் பவர் கம்மி தீப்தாம் சொல்லலாம் பதினான்காம் லூயி அப்படின்னு பிரான்ஸ்ல ஒரு மன்னன் இருந்தான் பிரெஞ்சு ராஜா அவனுக்கு இஷ்ட தெய்வம் என்ன தெரியுமா சூரியன் அவனுடைய அரண்மனையில எங்க திரும்பினாலும் ஒன்னும் சூரியனுடைய படம் இருக்கும் இல்ல சூரியனுடைய சிற்பம் இருக்கும் கையெழுத்து போடும் பெரிய அரச ஆணைகள்ல அவன் பேரு லூயின்னு எழுதுறதுக்கு முன்னால சன் கிங் போர்டீன்த் லூயி அப்படின்னு போடுவாங்க தன்னை சூரிய அரசன் என்று சொல்லிக் கொண்டான் அவனுக்கு சூரியன் மேல அவ்வளவு பக்தி அதனால அவன் பெரிய லெஜெண்ட் மாதிரி வாழ்ந்தான் அறுபது எழுபது வருஷங்கள் அந்த பிரான்ஸ் ஆண்டான் பல மன்னர்கள் அவனை கண்டு நடிக்கிறார்கள் அவனுடைய அரண்மனையிலே நூற்று கணக்கான தங்க கட்டில்கள் இருந்ததான் தங்கத்தினால் செய்யப்பட்ட படுக்கக்கூடிய கட்டில்கள் நூற்று கணக்கில் இருந்ததான் சொல்லுவாங்க அவனுடைய மனைவி உடம்பு ரொம்ப அழகா ட்ரெம்மா வச்சிருப்பாளாம் அவன் இடுப்பு மொத்தமே சுற்றளவு பதிமூணு அங்கலன்னு சொல்றாங்க சரித்திரத்திர சொல்லி பதிமூணு அங்கலம்னா முன்னு ஆறுங்கலம் பின்னங்கலம் வச்சுக்க வேண்டிதான் இப்ப நீங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு அங்கலம் நாற்பத்தி எட்டு அங்கலம் அப்படிதான் இருக்கும் அவ்வளவு தூரம் ஒரு சிறுத்த இடை உள்ளவளாக அவள் இருந்திருக்கிறாள் அவ்வளவு தூரம் பாடி மெயின்டெனன்ஸ்ல அவன் அக்கறையா இருந்திருக்கிறான் ரொம்ப செழிப்பா வாழ்ந்தவன் அவனு கேட்டா என்னுடைய இஷ்ட தெய்வம் ஆகிய சூரியன் கொடுத்த கொடை இது அப்படின்னு சொல்லி மேல்நாட்டில் பாருங்க சூரிய வழிபாடு அப்படி இருக்கு தீப்தாம் சுகு வஹா உங்களுக்கு வரும் வாழ்வு அவன் கொடுத்த கொடையாக இருக்கும் வகனை உங்களுக்கு அதாவது பகவான் கொடுத்த கொடையாக நாம் ஒரு குறிப்பிட்ட பாகியத்தை நினச்சி அது ஒரு புண்ணியங்க அப்படி இல்லாமல் என்னுடைய சொந்த முயற்சியினால என்னுடைய சொந்த உழைப்பினால இதை அடைஞ்சிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அகம்பாவம் அந்த ஆணவத்துக்கு ஒரு தண்டனை சீக்கிரமாக வரும் உங்களை நெப்போலியன் ஒரு ராஜா இருந்தான் தெரியுமா அவன் ஒரு கிற்த்தனமான வேலை பண்ணான் என்னான்னா அவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற போது சாதாரணமாக இந்த கிறிஸ்தவ ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு பாதிரியாரை கூப்பிட்டு செய்வாங்க இவன் என்ன பண்ணா இந்த பதவி என்பது என்னுடைய முயற்சியினால் என் வீரத்தினால் நான் சம்பாதித்தது இந்த கிரீடத்தை எவ்வளவு வைக்க வேணான்னு சொல்லி தன் கிரீடத்தை தூக்கி தன் தலையில தானே வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டு முடிசு விட்டு விழா முடிந்ததுக்கிட்டான் இதாண்டா பட்டாபிஷேக ஆனா கடைசியில அவன் வாழ்க்கை எவ்வளவு சோகமா முடிஞ்சது தெரியுமா அவன் நினைச்சது ஒண்ணுமே நடக்கல ரஷ்யாவை நோக்கி படையெடுத்து போனான் பெரிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்களோட ர பணி தாங்க முடியாமெல்லாம் செத்து எந்த குதிரை மேல ஏறி போனாங்களோ அந்த குதிரையெல்லாம் வெட்டி கொண்டு சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பேரா தலை குனிஞ்சு திரும்பி வந்தான் கடைசியில் அவன் ஒரு கைதியாக ஒரு தீவிலே இறந்தான் ஏன்னா அந்த ஆணவம் ஒரு காரணம் அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய பிரசாதமாக இருக்கட்டும் அப்படி ஒரு நினப்பு உங்களுக்கு வரணுங்கிற வஹா சஹதிஷாத்து இந்த முதல்ல யகன் முடிஞ்சதுல யகன் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு கொடுக்கட்டும் எதை கொடுக்கட்டும் அப்படிங்கிறது அடுத்து பின்னால வருது சக திஷ்யாத்துல எதை கொடுக்கட்டும் வருது அதாவது மங்களங்களை ஆசீர்வாதங்களை வழங்கட்டும்னு பின்னால சொல்றாரு சம் அப்படிங்கிறார் பின்னால இப்போ கடவுள் எல்லாத்தையும் கொடுக்கட்டும் சொல்றாங்களே நாமும் தினம் வழிபாடு பண்றோம் ஸ்லோகங்கள் பாராயணம் பண்றோம் நமக்கு வர விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேட்டா வருது குறைவா தானே வருது அப்படின்னு கடவுள் என்ன பண்ணுவான் ஒரு மரத்துல ஒரு பழம் பழுத்து தொங்குதுன்னா நீங்க அழுதா அந்த மரத்தினுடைய கிளைய கொஞ்சம் வளைச்சு விடுவாங்க உங்களுக்கு கை எட்டுற மாதிரி லேசா வளைச்சு கொடுப்போம் நீங்க என்ன பண்ணணும் உங்க சுய முயற்சினால கொஞ்சம் எட்டி ஒரு தாவு தாவி அதை பிடுங்கணும் அத விட்டுட்டு இவ்வளவு தூரம் வளைத்த அந்த கடவுள் இன்னும் கொஞ்சம் வளைச்சி அந்த பழம் என் வாய்க்கிட்ட வர்ற வரைக்கும் வளைச்சாதான் எடுத்துக்குவேன் தப்புன்னு விட்டுருவா வேணும் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு என்னன்னா ஒவ்வொரு ஆப்பிள் பழத்திலும் பத்து விதைகள் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு எவ்ரி ஆப்பிள் ஹேஸ் இது ஒரு பழமொழியா இது என்ன இருக்கு பெரிய விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த ஆப்பிள் மரமானது தன் இனத்தை விருதி விருதி செய்வதற்காக பகவான் ஒவ்வொரு பழத்திலையும் விதைகளை வச்சிருக்கிறான் வச்சவன் ஒரு விதை வச்சா எதுக்கு பத்து விதை வைக்கிறான் ஒரு பழத்துல ஒரு மரத்தில் நூற்று பழம் எதுக்கு வைக்கிறான்டா அப்படின்னு அந்த பழத்தை அறுத்து பார்க்குறீங்களே அந்த பத்து விதைகளிலே அட சில விதைகள் முளைக்காம போகலாம் சில விதைகள் தவறான இடத்துல விழுந்துடலாம் சில விதைகள் பாதியில அந்த மரம் முளைச்சி செத்து போயிடலாம் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு ஒவ்வொரு பழத்துக்கும் பத்து பத்து விதை வச்சான் அட பத்துல ஒன்னாவது முளைக்காதா என்கிற ஒரு முன் யோசனையோடுதான் பகவான் ஒவ்வொரு படத்திலும் பத்துவதை கடை வைத்தான் அது போல நீங்க ஒரு வெற்றியை நினைத்து முயலும் போது ஒரு காரியத்துக்கு முயறும் போது எவ்வளவு முயற்சி தேவையோ அதை விட அதிகமான முயற்சி செய்யும் இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு உங்களுக்கு வேணும்னா பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜுக்கு போடுங்க டெல்லி மெடிக்கல் காலேஜுக்கு போடுங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு போடுங்க பாம்பே மெடிக்கல் காலேஜுக்கு போடுங்க அட ஒருவேளை மெடிக்கல் சீட்டு கிடைக்கலன்னு சொன்னா வேற நர்சிங் கோர்ஸுக்கு போடுங்க அல்லது ஃபார்மசியூட்டிக்கல் கோர்ஸுக்கு போடுங்க எல்லாத்திலயும் போட்டு பலவகையான முயற்சி பண்ணணும் அப்போ பத்துல ஏதாவது ஒன்னாவது கிளைக்கா அப்படி இல்லை நான் விஷ்ணு சகசநாமம் படிச்சுட்டேன் எனக்கு முயற்சி எல்லாம் தேவையில்லை நான் ஜிப்மர்க்கு தான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கேன் லஞ்சமும் கொடுக்க மாட்டேன் சிபார்சும் தேட மாட்டேன் விஷ்ணு சகசனாமத்தில் கிடைக்கிறப்பார் அப்படின்னா நாம பகவான்கு கொஞ்சம் ஸ்கோப் கொடுக்கணும் ஒரு மரத்துல பத்து கல் விட்டு எரிஞ்சாதான் ஒரு கல்லாவது படத்துல விழுந்து பல்லு கீழ கீழே விடும் அது முயற்சியும் தேவை அததான் சொல்ற சகதிஷாத் அப்படின்னா நல்ல முயற்சி செய்வதற்குரிய அறிவு உங்களுக்கு வரட்டும் வீணாகாத முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வீர்களாக பிரயத்தனங்கள் அதாவது ஒரு எஃபர்ட் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி பெயிலாக போயிடுது அப்படி ஆகாதபடி உங்கள் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் காட் ஹெல்ப் தட் மேன் ஹூ ஹெல்ப் ஹிம் செல் தானே முயற்சி செய்கிறவனோ அவனை தான் ஆண்டவன் தேடி வந்து உதவுறான் எல்லா ஆண்டமும் பாத்துக்குவானா சுத்தமா விட்டுருவாங்க சேரும் போது திஷ்யாதசிவ யுகதான்னு வந்திருக்கு அசிவ யுகதா அப்படின்னா அர்த்தம் என்னென்ன அசிவ அப்படின்னா அமங்கலமானு அர்த்தம் யுகதானா யுகத்தின் நிலைமை யுகங்களுடைய அமங்கலமான நிலைமைனா என்ன யுகங்களுடைய முடிவு காலம் ஒரு மனிதனுக்கு அமங்கலமான நிலைமை எது எப்போ வரும் அவன் சாவுபடுக்கிறது தான் அமங்கலமா இருக்கும் சாகர் வரைக்கும் கதியா இருப்பான் நடப்பான் மலஜலம் முதற்கொண்டு சுதந்திரமா செய்ய முடியலைங்கிறது ரொம்ப அமங்கலமான தசை அதுபோல யுகங்கள் முடிவடையும் தசை காலமானது அமங்கலமான காலம் பிரளய காலம் பிரளய காலம்ங்கிற பொருளை இந்த மாதிரி சொல்றேன் எப்படி சொல்றாருன்னா அசிவ அமங்கலமான யுகங்களின் நிலைமை அதாவது பிரளய காலத்திலே இந்த பிரளய காலத்திலே என்ன விசேஷம் அப்படின்னா இந்த பெருமாள் வந்து பனிரண்டு வடிவங்கள் காட்டுறார் இந்த உலகத்தை பூரா அழிக்கிறதுக்கு இந்த பெரிய பிரளயம் மாதிரியே சின்ன பிரளயங்களும் உண்டு நைமித்திக பிரளயம் அவாந்தர் பிரளயம் இப்படி பல பிரளயங்கள் சொல்லி இருக்கு இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் வந்துருச்சு அது ஒரு பிரளயம்தான் பகவான் என்ன நினைக்கிறான் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் செத்தார் நினைக்கிறான் அப்ப என்ன பண்றான் ரெண்டு நாட்டுக்கு சண்டை முடிவு விட்டுறான் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் அல்லது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அல்லது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் குண்டு போட்டு சாபம் கிடையாது ஓவரா போச்சு இது ஒரு சின்ன பிரளயம் அந்த பிரழைய காலத்துல கூட மனுஷன் வந்து கேளிக்கை விரும்பினான அந்த காலத்தில் ஒலிம்பிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒலிம்பிக் கேம்ஸ் ஆரம்பிச்ச காலத்தில் ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் போர் நடந்து கொண்டிருந்தால் போர் நடக்கிற காலத்தில் ஒலிம்பிக் கேம் குறுக்க வந்ததுனா போரை நிப்பாட்டிட்டு ஒலிம்பிக் கேம்ஸ்ல கலந்துகிட்டு கேம்ஸ் முடிஞ்சது மறுபடியும் போய் சண்டைப்படுவாங்க அவ்வளவு அவங்க கேளிக்கையில் நாட்டு இருந்திருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் ஒலிம்பிக் கேம்ஸ் பொம்பளை இடம் இல்லை ஆம்படிகை தான் கலந்து கலாமிருந்த காலம் அது அப்போ சில பெண்களுக்கு ஆர்வம் எவ்வளவு இருந்ததா ஆண்கள் வேஷம் போடு ஓடுவாங்கலாம் அதுல சமயத்துல ரொம்ப வேகமா விடும் போது பிரளயம் தான் ஆயுள் எல்லாம் முடிகிற காலத்திலே வரக்கூடிய பெரிய பிரளயம் அப்ப என்ன நடக்குது தர்ஷித துவாதசாத்மா தர்ஷிதன எல்லாருக்கும் ஒன்றை காட்டுகிறான் எதை காட்டுகிறான் தன்னுடைய பனிரெண்டு வடிவங்களை உக்ரமான வடிவங்களை காட்டுகிறான் அந்த காலத்துல நாம இருப்போமான்னு தெரியல நாம இல்லாமல் இருக்கிறதே நமக்கு நல்லது சீக்கிரமே அதுக்குள்ள நம்ம ஆயுசெல்லாம் முடிஞ்சு நம்ம மோச்சத்துக்கு போயிட்டா வேணா மோச்சத்துலேருந்து அதை பார்த்து ரசிப்போமே ஆனா அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காட்சி தெரியுமா பனிரெண்டு சூரியன் பனிரெண்டு மாசத்துக்கு பனிரெண்டு சூரியன் சொல்லியிருக்கிறான் இல்லையா அதை காட்டுவானா காட்டும் போது உக்ரமா இருக்குமா ஆஞ்சநேயருடைய ஒரு உக்ரமான வடிவத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் காரைக்காலுக்கு வடக்க புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு மேற்கே ஒரு ஸ்தலம் இருக்கு அதுக்கு வந்து திருத்தெளிச்சேரின்னு சொல்லுவான் அங்கே கோதண்டராமசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அங்கே ஆஞ்சநேயர் மூன்று கண்கள் பத்து கைகள் ஒவ்வொரு கையிலையும் உக்ரமான ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு காட்சி அளிக்கிறார் அதை பற்றி ஒரு சின்ன கதை உண்டு என்ன அப்படின்னா பிரெஞ்சு ஆட்சி நடக்கிற போது ஒரு தடவை பிடபிள்யூடியில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்டோட்டை தோண்டினப்போ நாலஞ்சு விக்கிரகம் கிடைச்சதா சீதை ராமர் லட்சுமணர் அனுமான் பரதன் இப்படி எல்லாம் உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அதை பக்தியோட பிரதிஷ்ட பண்ணணும்னு சொல்லி அப்போ இருந்த பிரெஞ்சு அரசாங்கத்தில் அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவர் ஹிந்து அவர் சரின்ட்டார் இந்த நியூஸ் கேள்விப்பட்டு அப்போ காரைக்கால ஆண்டு கொண்டிருந்த ஒரு பிரெஞ்சு அதிகாரி அதாவது பிரெஞ்சு மேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் பிரெஞ்சு மேன் அவன் பார்த்துட்டு இந்தியர்களுடைய மடத்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லை பூமியிலிருந்து பொம்மை கிடைச்சா உடனே அதை வச்சு தீபம் தூப ஆராதனை காட்டி சரி எப்படியோ ஒழிங்கரா எனக்கு இந்த குரங்கு பொம்மையை மட்டும் கொடுத்துருங்க நல்லா இருக்கு என் பொண்ணு தொட்டியில கிடக்குறா அவ மேல கட்டி தொங்க விட்டன்னா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு கேட்டான் அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க ஐயா இது உங்களுக்கு வேணால் குரங்கு பொம்மையாக இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் இவர் அனுமாறுங்க வாயு புத்திரன் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னுனா நோ ரொம்ப ஏதாவது பேசுனீங்கன்னா அத்தனையும் புடிக்கிட்டு போயிடுவான் ஆமாம் அப்படின்னு சரி ஆஞ்சனேயா நாங்களா கொடுக்கல நீராக தான் போறீர் நீர் எப்படி போறீரோ அதே மாதிரி நீரே வர வேண்டியது அப்படின்லாம் மானசிகமாக கும்பிட்டு கொடுத்துட்டாங்க இவன் அதை வாங்கிக்கிட்டு போய் வீட்டில் மக ஹாய் டார்ல எங்க பாத்தியா குரங்கு பொம்மை அழகா இருக்கல அப்படின்னு தொட்டி மேல கட்டி தொங்க விட்டான் நல்ல பெரிய பொம்மை இவன் என்ன எதிர்பார்த்தான்னா அதை பார்த்து கைகொட்டி அதை சிரிக்க போதும் அப்படின்னு நினச்சான் ஆனா அன்னைக்கு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை அப்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு அழுகைனா பசியின்மை வாந்தி பேதி சீத எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு வாயால் போகுது பின்னால போகுது பிச்சுக்கிட்டு போகுது இவன் நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு சிரிக்கவே இல்லை அந்த விக்கிரகத்தை பார்த்தேன் அவன் என்னடா செய்யறதுன்னு சொல்லி டாக்டரை கூட்டிட்டு வர்றான் அவங்க சர்ச்சில் இருந்து மந்திரிக்கிறாங்க கூட்டிட்டு வர்றான் சொல்றான் ஒன்னும் நடக்கல அப்ப அந்த பங்களாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இந்து வேலைக்காரர்கள் எஜமான விசுவாசத்தின் காரணமாக ஜொரே நாங்கள் சொல்றத கேளுங்க கோச்சிக்காதீங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பொம்மை இல்லை இது மகிமை வாய்ந்த தெய்வத்தினுடைய விக்கிரகம் அதோட கோபத்துலதான் உங்க பொண்ணுக்கு பிடி எல்லாம் ஆகுது முதல் வேலையை அதை கொண்டு ஒப்படைச்சிருங்க அப்படின்ன உடனே இதே எதிரா சனியனா இருக்குன்ட்டு அவனே கொண்டு வந்து இந்த கோயிலை ஒப்படைச்சிட்டான் இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த விக்கிரகத்தை பார்க்கலாம் அவ்வளவு மகிமையான அனுமதி மூலபூரும் அழகாக இருப்பார் உற்சவரும் அழகாக இருப்பார் மூன்று கண் பத்து கைகளோடு ரொம்ப உரமா இருக்கிற மிகுந்த வரப்பிரசாதை சொல்றான் காரைக்காலுக்கு போக போக ஏறிட்டா புதிய பேருந்து நிலையத்துக்கு மேற்கே திருத்தளிச்சேரின் பேர் அது ஏன் திருத்தளிச்சேரின் பேர் வந்ததுன்னா ஒரு காலத்தில் அந்த பிரதேசத்தை ஆண்ட ஒரு ராஜா மழை இல்லாமல் போனதுனால சிவபெருமான நோக்கி உருக்கமாக அழுத மன்றாடினாரான் அப்ப சிவபெருமானே ஒரு உழவனாக வந்து மழை பெய்ய வச்சு விதையெல்லாம் தெளிச்சுட்டு போனாராம் அவர் விதை தெளிச்சதுனால தெளிச்சேரி திருத்தளிச்சேரி தெளித்த சேரிங்கிறது தெளிச்சேரி திருத்தளிச்சேரி மாறி போச்சு இப்ப திருத்தளிச்சேரின்றாங்க ஆனா ஒரிஜினலா நேம் வந்து திருத்தளித்த சேரி அப்படிதான் இருந்தார் இப்ப அந்த ஆஞ்சநேயத்தை பாத்தீங்கன்னா அனுமார் சாதாரணமா கும்பிடு போட்டுக்கிட்டு தான் இப்பாரு எல்லா கோவில்லயும் சில பேர் சமாஷா சொல்லுவாங்க தெய்வங்கள்லயே ஒரே ஒரு தெய்வம் தாங்க பக்தனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய தெய்வம் நாம கும்பிட்டா திருப்பி கும்பிடுற ஒரே சாமியை அனுமதி தான் இப்ப இங்க கும்பிட உடனே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா மகாவுக்கரமாக காட்சி அடைக்கிற சத்ருநாசன ஆஞ்சநேயராக அவர் இருக்கிற அதனால தீராத வியாதி எல்லாம் தீர் தான் அந்த பிரெஞ்சு துரை எப்ப அனுமார குழந்தைங்க வச்சானோ உடனே அந்த பிள்ளைக்கு அந்த வியாதியெல்லாம் நின்று போச்சு மருந்து மா ஒன்னு இல்லை சரியா போயிச்சு சிரிக்க அப்பா நீ சிரிக்கிறதுக்கு பொம்மையும் வேணாம் குரங்கு வேணாம் சும்மா சிரிச்சுக்கிட்டே இருந்து அதோட இப்போ இந்த உக்ரமான ரூபத்தை அந்த குழந்தைக்கு அனுமரம் காட்டியிருக்கணும் இல்லாட்டி அந்த குழந்தை அவ்வளோதான் அழுக வேண்டிய அவசியம் இல்லை எப்போவுமே சின்ன பிள்ளைகளுக்கு ஆவிகள்லாம் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க நல்ல ஆவிகளும் தெரியுமா கெட்ட ஆவிகளும் தெரியுமா சின்ன குழந்தைகள் திடீர்னு பார்த்தா தூங்கிக்கிட்டே சிரிக்கும் ஈகியும் சிரிக்கும் என்னென்ன பெரியவங்க சொல்லுவாங்க நல்ல தேவதையை பார்க்குது அந்த குழந்தை நம்ம கண்ணுக்கு தெரியலேன்னு சில சமயத்தில் திடீர்னு வீறிட்டு அலரும் அழும் அப்போ ஏதோ காற்று கருப்பு போகுது அதை பார்க்குது அந்த குழந்தைன்னு சின்ன குழந்தைகளுக்கு ஆவிகள் தெய்வங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாய்கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்மத்துல வியாழன் இருந்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல இது ஒண்ணு நமக்கு இல்ல இது என்னது ஆவியெல்லாம் பாத்துக்கிட்டு மனுஷனை ஆவிய வேற பாக்கணும் இப்போ இந்த உகிரமான ரூபத்தை காட்டுகிறான் யாருடான துவாதச ஆத்மா துவாதசா பனிரெண்டு ஏண்டா பனிரெண்டு இப்ப வரப்போற ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்னாம் தேதி அதுல பனிரெண்டு மாதங்கள் ஒரு வருஷம் தமிழ் வருஷம் இப்போ சித்திரை மாசம் மேஷ ராசியிலே சூரியன் அதுக்கப்புறம் வைகாசியிலே அடுத்த ரிஷபத்துக்கு வர்றான் ஆணியிலே அடுத்த ராசி இப்படியே பனிரெண்டு ராசி ஒரு மாசத்துக்கு ஒரு ராசின்னு வர்றான் அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு ராசியில இருக்கிற போது ஒரு விதமான வடிவெடுக்கிறான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தோற்றம் அந்த பனிரெண்டு பேரை சொல்றேன் முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை வேகமாக எழுத முடியும்னா எழுதிக்குங்க தாத்தா ஒண்ணு அரியம்மா ஒண்ணு மித்ரஹா ஒண்ணு வருணஹா ஒன்னு அம்சஹா ஒன்னு பகஹா ஒண்ணு இந்திரஹா ஒண்ணு விவஸ்வான் ஒண்ணு பூஷா ஒண்ணு ஒண்ணு சவிதா ஒண்ணு விஷ்ணுகு ஒண்ணு நீங்க கையில வச்சிருக்கிற புஸ்தகத்துல புழு அட்டை போட்டிருக்கா புளுவட்டை போட்ட புஸ்தகத்துல அது இருக்கு அந்த உரையிலேயே எழுதியிருக்கலாம் அந்த சுலோகத்தினுடைய உரையின் கடைசி பகுதியில பாருங்க அந்த தொண்ணூத்தி நாலாவது ஸ்லோகத்தினுடைய உரையின் கீழ்ப்பகுதியிலே அந்த பனிரெண்டு பேர்கள் இருக்கு அந்த புத்தகம் இல்லைன்னா நீங்க அதை வச்சிருக்கிறவங்களை பார்த்து எழுதிக்கீங்க பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு வடிவங்கள் அதான் துவாதச இந்த பனிரெண்டு வடிவங்களை காட்டுகிறவன் ஷம் அப்படின்னு சொன்ன மங்களம் அர்த்தம் சுகம்னு அர்த்தம் சிவபெருமானுக்கு சங்கரஹான்னு ஒரு பேருண்டு சங்கரஹானா இன்பம் தருகிறவன் அர்த்தம் சிவகா அப்படின்னா மங்களமானவன் அர்த்தம் சங்கரஹா அப்படின்னா மங்களங்கள் தருகிறவன் சம்போ சங்கரஹா அப்படிங்கறதான் வந்து சேர்த்து சம்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க சங்கரா அப்படின் சங்கர சங்கரா அப்படின் அதாவது ஒன்று காலியாகி போச்சு அப்படின்னு சொன்னா சங்கரா சங்கரான்னு கோயிச்சிடா அப்படிங்கிறான் ஆனா சங்கராங்கிற வார்த்தைக்கு என்னடா அர்த்தம்னா இன்பம் தருகிறவர் அர்த்தம் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாம அவங்க சொல்றாங்களை தருகிற அதாவது நமக்கு மங்களம்ங்கிறது டாப் டு பாட்டம் மங்களமா இருக்கணும் ஒரு நல்லது நடக்குதுன்னா அது முடிவு வரைக்கும் நல்லதான் நடக்கணும் சில பேர் கல்யாணம் நடக்காம இருந்துச்சுங்க நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க கல்யாணம் நடந்துட்டா போதுமா அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும் பொண்ணு அடி வாங்கிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வரக்கூடாது வரத சின்ன குடும்பம் இருக்கக்கூடாது பிள்ளை இல்லைங்கிற விரதம் இருக்கக்கூடாது இப்படி பல பிரச்சனையும் இருக்குல்ல முடிவு வரை மங்களமாக இருப்பது தான் ஷம் இப்போ ரவீந்திரநாத் தாகூர் இருக்கிறாரு அவர் கீதாஞ்சலின்னு ஒரு புத்தகம் எழுதினாருங்க இந்த கீதாஞ்சலி புஸ்தகத்தை ரொம்ப நல்லா பாராட்டி நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அவருக்கு அந்த நோபல் பிரைஸில் ஒரு ரொக்கத்தொகை உண்டு மானிட்டரி வேல்யூவும் உண்டு அதுக்கு அப்படி ஆயிரக்கணக்கான ரூபாய் நமக்கு பணம் வந்துருச்சேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அதை வீணாக்க கூடாதுன்னு சொல்லி கல்கத்தாவில் இருக்கிற ஒரு பேங்க்ல போட்டு வச்சார் இது வட்டி போட்டு குட்டி போட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நமக்கு ஆகும் அதை நம்ம எதுக்காக பயன்படுத்திக்கலாம்னு போட்டார் இவர் போட்ட முகூர்த்தம் என்னடா ஆச்சுன்னா ரெண்டாவது மாசம் அந்த பேங்க் திவாலா ஆகி திவால ஆகி சுத்தமா ஒரு பைசா கூட தர முடியாதுன்னா ஐபி நோட்டீஸ் கொடுத்துட்டான் ஐபி நோட்டீஸ் கொடுத்தா கூட சில பேர் வழக்கமா என்ன பண்ணுவோம் ஒரு ரூபா போட்டவனுக்கு பத்து பைசா கொடுக்குறேன் நாலு நாள் ஒரு கணக்கு வச்சிருப்போம் சுத்தமா போண்டியா போச்சு இப்ப இவருக்கு நோபல் பிரைஸ் கடிச்சு என்ன பிரயோஜனம் அந்த தொகை இல்லாம போச்சு அது மங்களமா இது வைத்தறிச்சல் சும்மா இருந்திருந்தாலும் அது பரவாயில்ல மாதிரி கொடுத்து அவ்வளவு இந்த டீனு சுவாகி போச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அததான் சொல்றாரு சாஸ்தியம் சாஸ்தி அப்படின்னா அடக்கி ஆளுதல் நடாத்துதல் எத அஸ்வாம் அஸ்வாம்னா குதிரைகளை குதிரைகளை நடாத்துகிறான் யாரு சூரியனுடைய சாரதியாகிய அருணன் நடத்துகிறான் அது அடுத்த வரையிலே சொல்றாம் அஸ்வாம் அடுத்து பாருங்க சூரியனுடைய ஆசைய வித்துனா அவனுடைய ஆசை என்ன என்று அறிந்து வித்துனா அறிதல் சூரியன் ரதத்துல போய்கிட்டு இருக்கிற போது சில சமயத்துல மெல்ல போகணும்னு நினைப்பான் சில சமயத்துல வேகமா போகணும்னு நினைப்பான் அவனுடைய மனம் அறிந்து செயல்படணும் இப்போ ஒரு உண்மை செய்தி காதல் விழுந்த செய்தி புதுச்சேரியில ஒரு உயர்தர போலீஸ் அதிகாரி இருந்தாராம் அவரு யாரு எனக்கு தெரியாது ஆனா செய்தி உண்மையான செய்தி அவர் வந்து வண்டியில ஜீப்லயோ கார்லயோ ஏறிட்டா டிரைவர் கேட்பானா ஐயா அங்கையா போகணும் அப்படின்னா எங்க போகணுங்கிறதும் சொல்ல மாட்டாரான் சொல்லாம நேராக போக அப்படின் பாரான் நேராக போயிட்டு இருப்பான் ஒரு ஸ்டேஜ் எடுத்துக்கணும் நேராக போக முடியாதுன்னு திரும்ப பார்ப்பான் இடது பக்கம் திரும்ப அப்படின்னு பாருன் அப்புறம் என்ன கழிச்சு வலது பக்கம் திரும்ப அப்படின்னு பாறான் இப்படி சொல்லிட்டு இருப்பாரான் ஒரு தடவை என்னாச்சு ஒரு சொல்றபடியெல்லாம் செஞ்சான் கடைசியில் புறப்படு இடத்துக்கே கார் வந்துருச்சு ஏன்ட்டா இங்கே போன தெரியும் ஐயா சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சேங்க அப்படின்னு பேசாமல் சொல்லிடலாமல் இந்த இடத்துக்கு போப்பா என் வீட்டுக்கு போ அது மெயின் ஆஃபீஸுக்கு போ அல்லது கியூ பிரான்ச்சுக்கு போ அல்லது எங்கள் தன்வந்திரி நகருக்கு போனால் அவன் போக போறான் அது கூட நான் சொல்லக்கூடாது நடக்கணும் எழுதுனா எதுனா வலதுனா வலதுனா கிடைச்சபடி தான் இதை ரொம்ப தமாஷா சொல்லிக்குவாங்க இந்த அரசு வட்டத்துல அது மாதிரி இங்கே தேர் ஓட்டுகிறவன் அருணன் எஜமானன் ஆகிய சூரியனுடைய போக்கு என்ன மனம் என்ன தெரிந்து செயல்பட வேன் இஷ்டத்துக்கு விரோதமா வண்டி ஓட்டக்கூடாது இல்லையா தாமசால் அழைச்சிருக்கிறானே அந்த உலகத்துக்கே விளக்கேற்றி வச்சாடு இப்ப வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சோம்னு சொல்லி பணம் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க ஐயா எங்க வீட்டுக்கு நீங்கதான் விளக்கேற்றி வச்சீங்கன்னு ஆனால் இந்த உலகத்துக்கே விடக்கேற்றி வச்சுவேன் தாமச ஆள்வாக ஆயிடுச்சேன் ஏன்னா அவன் தான் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சான் இப்போ நாம் எல்லாரும் அதை பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அவனுக்கு கா காது மந்தம் ஒரு ஆள் ஓங்கி அரைஞ்சிவிட்டான் அரைஞ்ச அடையில காது சீவிடா போய்டு அந்த அளவுக்கு அவரை ஒரு காது தான் ஒர்க் பண்ணும் அவனுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மேன்மையை பார்த்து சில டாக்டர்கள் என்ன சொன்னாங்க மிஸ்டர் எடிசன் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போய்டும் ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு தெரியலையே அப்படின்னு இன்னும் எழுதி காமிச்சாங்க இதான் விஷயம் அப்படின்னு அப்ப அவன் சொன்னான் அந்த ஆபரேஷன் வேண்டாம் எனக்கு காதும் குணமாக வேண்டாம் ஏண்டான்னா செவிடா இருக்கிறதுல ஏகப்பட்ட வசதி இருக்கு அப்படின்னு காது கேட்கறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எனக்கு தேவையில்லாத பல செய்தியெல்லாம் காதல விழுந்து மனசு ரொம்ப டிஸ்டர்ப் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு எவனாவது நம்ம இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு பொறணி பேசுவான் நம்ம தலையை உருட்டுவான் அல்லது நம்ம தேவையில்லாத சில செய்திகள் நம்ம காதல விழுந்துன்னு மனசு ரொம்ப கஷ்டப்படுது இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு காது கேட்காதனால சில பேரு என் காது படம் அவனுக்கு தெரியாதுன்னு அது காதல விழாததுனால ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு காது இப்படியே இருக்கிற வரைக்கும் கீரிங்க வச்சுக்கல ஆபரேஷனும் பண்ணிக்கல அவருடைய ஆசை அப்படி இருக்கிறதுனால இந்த மருத்துவர்களும் விட்டு விட்டார்கள் அப்ப அவரவருக்குன்னு ஆசை ஒண்ணு இருக்கு ஆசை இங்கே சூரிய பகவானுடைய ஆசை என்னவென்று தெரிந்து அதான் வந்து ஆசையை விற்று அதிசயத்து அதிசயாத்து விசேஷமாக ஸ்பெஷலி சிறப்பாக மிக சிறப்பாக அதாவது தேர் ஓட்டுறது சிறப்பாக ஓட்டுறா அதாவது அழுங்காம குழுங்காம ரொம்பவும் வந்து கவனம் எடுத்து சில வண்டியில போனோம்னா அவங்க போற வேகத்துல உக்காந்துருக்குறவனுக்கு இடுப்பு வலிகண்டு முதுகு வலிகண்டு எப்பா இப்ப வண்டியிலுமே ஏறவே கூடாதா அப்படின்னு ஆயிடும் அப்படி இல்லாம போகணும் இப்ப இருக்கிற கார்கள்லயே இந்த அம்பாசடர் ஒண்ணு உக்காந்து போனாதான் உங்களுக்கு அந்த குலுக்கள் தெரியாதுன்றாங்க அதை விட அதிகமான விலை உள்ள லேட்டஸ்ட் காரெல்லாம் வந்துருச்சு இப்போ ஆனால் சேஸ் எப்படி இருக்குறான்னா இப்போ இங்கே இருந்து நீங்க சேலம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க சேலம் போன உடனே படிச்சிட வேண்டிதான் முறிக்கும் அந்த மாதிரி மேடு பள்ளங்கள்ல குதிக்கிற அந்த ஷாக் அப்சார்பர்லாம் நல்லா இல்லை அம்பாசடர் ஒன்று தான் நல்லா இருக்குன்னு சொல்றான் அது மாதிரி பின்னால உக்காந்து இருக்கிறவங்களுக்கு சுகமாக இருக்கணும் அந்த மாதிரி வண்டி ஓட்டணும் குறிப்பா தேர் ஓட்டுற போது குதிரைகள் முரடத்தனமாக போகாதபடி பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஸ்பெஷலாக விசேஷமாக அதாவது யாருக்கு நாம சேவை செய்யறோமோ அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப அப்படிங்கிற பெருமாளே ஒரு தடவை பக்தனுடைய வசதிக்கு ஏற்ப குறிஞ்சாராம் அது என்ன கதை அப்படின்னா நீங்க கரூர்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துல கரூர் திண்டுக்கல் ரோட்ல தாந்தோன்றி மலைன்னு ஒரு இடம் இருக்குங்க அங்க ஐநூறு அடி உயரத்துல ஒரு குன்றின் மேல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அந்த பெருமாளுக்கு கல்யாண வெங்கடரமணன் அப்படிங்கிறது மூலவருடைய திருநாமம் அந்த பெருமாளுக்கு விசேஷம் என்னென்னா செம்மாளி சமர்ப்பணம்னு சொல்லுவாங்க செம்மாளி சமர்ப்பணம்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்கனே நான் பரீட்சையில் பாஸ் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அது நடந்துருச்சுன்னா பெருசா செருப்பு ஒன்று செஞ்சு அந்த செருப்புக்கு நாணத்தை போட்டு மாலையை போட்டு அலங்காரம் பண்ணி சந்தனம் பூசி ஒரு மரப்பலகை மேலே வச்சு அந்த பலகை தலை மேலே வச்சு உறவினர்களோட அந்த மலையை வலம் வந்து வாத்தியங்களோட போய் அந்த கோவில் மண்டபத்தில் அந்த செருப்பை வைக்கணும் அதுக்கு பேர் தான் செம்மாளி சமர்ப்பணம்ங்கிறது என்னடாண்ணா ஒரு காலத்தில் அந்த பெருமாள் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு இந்த மாதிரி காட்சி கொடுத்து எனக்கு ஒரு செருப்பு தைச்சி கொடுங்கன்னு கேட்டாரான் அவன் தைச்சு கொடுத்தானான் அவள் அவர் திரும்பி கனவுல தோண்டி கொஞ்சம் இடது காலம் கடிக்குதுப்பான்னு சொன்னாரான் அதை அவன் சரி பண்ணி கொடுத்தானான் அவன் வந்து உயிரிழக்கிற வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு புதுசு புதுசாக செருப்பு தைச்சு தச்சு வைப்பான் பழைய செருப்பு காணாம போயிடுமா இது மட்டும் தான் யூஸ் ஆகும் அன்னாரும் செருப்புமா ஒரு காலத்துல பெருமாள் செருப்பு ஆனால் நீங்க செருப்பை லேசான நினைக்காதீங்க நாம ஒருத்திர செருப்பா ரெடி பண்ண அப்படிங்கிறான் பெருமாளுக்கு ரொம்ப பிரியமான பொருள் தான் தோன்றிய முறையில செருப்பு தான் இந்த கோவில்ல ஒரு வரலாறுக்கு என்னன்னா ஒரு கோவில் அர்ச்சகர் வந்து நிலை மாலைன்னு சொல்லுவாங்க நிலை மாலைன்னா பெருமாளுடைய உயரத்துக்கு கரெக்டா இருக்கும் மூலவர் கே அதுக்கு நிலை மாலைன்னு சொல்றது இப்ப நாமெல்லாம் ஆளு உயர மாலைன்னு சொல்றோம்ல அது மாதிரி அந்த மாலை அன்றாடம் ஒரு மாலை தொடுத்து பெருமாளுக்கு சாத்துவாராம் ஒரு தடவை அவருக்கு குடும்பத்துல ஒரு தீட்டாயிப்போச்சு ஒரு சாவு இவர் போக முடியல அதனால இன்னொரு பையன் ஒரு சின்ன பையனை ஒரு ஏழு வயசு பையனை கூப்பிட்டு இந்த மாலையை கூடையில வச்சு தலையில சுமந்துட்டு போ பெருமாளுக்கு சாத்திரு நான் தீட்டு முடியிற வரைக்கும் நீ சாத்து அப்படின்னு சொன்னார் ஏன்பா சாத்தாட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் கோச்சுக்காரப்பா தினம் அவருக்கு மாலை வேணும் அப்படின்னு போனான் பார்த்தா பெருமாளுடைய முழங்காலுக்கு தான் இருக்கான் அவன் இவன் எங்கள் மாலையை சாத்துறது அப்படின்னு உனக்கு என்ன பண்ணிட்டான் அவருக்கு தான் அறிவு இல்லைனா உனக்கும் அறிவு இல்லை இம்மாம் மாலை அவர் ரேண்ட்டை கொடுத்து விட்டுருக்காரு இதை என்னென்னு போடுறது கொஞ்சம் தான் வாங்கி தொலையான் அப்படின்னான் அங்கே யாருமே இல்லை பெருமாள் உடனே குனிஞ்சு காமிட்டார போட்டான் இப்போ இவன் மாலையை போட்டுட்டு வர்றதுக்குள்ள இதை கொடுத்து விட்டவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆஹா சின்ன பையன்ட்டு கொடுத்து விட்டோமே இந்த நேரத்தில் அர்ச்சகர் இருக்க மாட்டாரு இவன் என்னன்னு மாலையை போடுவான் அவன் பாட்டுக்கு விரிச்சு வச்சுட்டு வந்துடுவான் போச்சு வர்ற பையெல்லாம் மிதிக்க போறாங்க அப்படின்னு இவர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு வாசல்லாம் காத்துக்கிட்டு இருக்காரு வந்த ஒன்று டேய் என்னடா பண்ண மாலையை என்ன பண்ண அரைச்சி குடிச்சுட்டேன் என்ன சொன்னீங்க பெருமாளுக்கு போட சொன்னிங்க போட்டானு யார் போட்டா வாங்கி போட்டது யாரு நான் தான் போட்டேன் அப்படின்னு எப்படி போட்டேன் உனக்குதான் எட்டாதே அப்படின்னா குனிடான்னு குனிஞ்சுட்டான் போட்டேன் சரியா போச்சு அப்படின்னு உண்மையே சொல்லித் தள்ளடா என்னடா பண்ண அப்படின்னா உனக்கு சந்தேகம் இல்லைனா கேடுப்பாரு அப்படின்னு பக்கத்து வீட்டில இருந்த இன்னொரு பிராமணர் அனுப்பி அர்ச்சகர் அனுப்பியா மிகமா கதை சொல்லலாம்ப்பா போய் பாரு அப்படின்னா பையன் சொன்னதான் உண்மையா இருக்கு அந்த நேரத்தில் அந்த கோவில யாருமே இல்லை ஏன்னா ஐநூறு அடி ஏறதுங்கிறது சும்மா இல்லைங்க அதுல இருந்து அவருக்கு இந்த மாதிரி குனிந்த பெருமாள்னு ஒரு பேருன்னு சொல்லுவாங்க இப்படி பக்தனுடைய வசதிக்காக பகவான் குறிகிறான் பகவான் வசதிக்காக பக்தன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் இதெல்லாம் நியூச்சுவரா பாக்குறது இங்கே சூரியனுடைய வசதிக்காக குதிரைகளை அருணன் வந்து லாஹவமாக சாதகமாக ஓட்டுறானான் அதுதான் வந்து அதிசயாது விசேஷமாக சிறப்பாக அப்படிங்கிறார் இங்கேதான் ஒரு காம்ப்ளிகேட்டட் வார்த்தை வந்துருது இந்த வார்த்தையினால அவர் யார குறிக்கிறாருன்னா அருணனை குறிக்கிறார் உங்க அம்மாவா அத முதலே சொல்லித் தர வேண்டியது என்ன கிரிமிடி சாதிரடி அப்படின்னு கேட்க மாட்டேன் அது மாதிரி சொல்ற என்னடா தந்தச அப்படின்னா கூர்மையான பல்லுன்னு அர்த்தம் தந்தசூக்கா அப்படின்னா கூர்மையான பல்லுள்ளவை பாம்புகள் அந்த தந்தசூக்குகளை அசன சாப்பிடறது பாம்புகளை சாப்பிடுற அது யாருடானா கருடன் அவனுக்கு என்னடா வேணும்னா ஆத்தியா அவனுக்கு அண்ணன் அதாவது கூறிய பல்லுள்ள பிராணி அது எது பாம்பு அந்த பாம்பு சாப்பிடறவன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் யாரு கருடன் அவனுக்கு அண்ணன் ஒருத்தான் இருக்கான் அவன் யாரு அருணன் அவன் ஓட்டாண்டா அப்படின்னு அப்படி சுத்தி ஒளிச்சு விட்டு வர தந்தூகா பாம்புகள் அசனக அவற்றை விரும்பி தின்கிறவன் அவனுடைய ஆத்தியா ஆத்தியகான அண்ணன் முன் பிறந்தவன் அர்த்தம் அவனுக்கு முன்னால பிறந்தவன் அர்த்தம் இந்த கருடாழ்வாருக்கு அண்ணன் சொன்னா அதுல ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னா கருடாழ்வாரும் பெருமாளுக்கு ஒரு வாகனம்தான் எந்த பெருமாளுக்கு சூரிய பெருமாளுக்கு இல்ல வைகுண்டத்தில் இருக்கிற காரிய வைகுண்டத்தில் இருக்கிற மூல வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளுக்கு கருடன் வாகனம் ஆகிறார் ஆனா அதே பெருமாள் சூரியனுக்குள்ளே சூரிய நாராயணனாக வரும்போது கருடன் இல்ல வாகனம் கருடனுடைய அண்ணன் வாகனம் அப்ப இந்த பேமிலியே டிரைவர் யாருக்கு டிரைவர் டிரைவர் சாதாரண டிரைவர் நாங்க வந்து பரம்பரை பரம்பரையாவே கடவுளுக்கு வாகனமா இருக்கிற பரம்பரைங்க அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்காக அப்படி சொல்றேன் இப்போ ஒய்ஜி பார்த்தசாரதினு ஒருத்தர் இருக்க எங்கள் குடும்பம் கலை குடும்பம் என் மகன் ஒய்ஜி மகேந்திரன் அவன் ஒரு நகைச்சுவை நடிகன் அவர் கேட்டீங்கன்னு சொன்னால் எங்கள் அக்கா அப்படிங்க எங்கள் மகா அப்படிங்க தங்கச்சி அப்படிங்க ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க அவரும் எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எங்கள் குடும்பம் டிரைவர் குடும்பம் இவர் அண்ணனும் டிரைவர் தம்பியும் டிரைவர் இந்த கருணாநிதனை பற்றி ஒரு சின்ன செய்திங்க என்ன அப்படின்னா பெங்களூர்லேருந்து மேல்கோட்டை போறீங்கன்னு வச்சுக்கோங்க மேலக்கோட்டை தான் தெரியும் இல்லையா ராமானுஜருடைய இன்னொரு திருமேனி இருக்கக்கூடிய இடம் ராமானுஜருக்கு மூணு திருமேனி உண்டு தானான திருமேனி தான் திருமேனி தமர் திருமேனி தானான திருமேனி ஸ்ரீரங்கத்துல இருக்கு அவருடைய சரீரம் அது தானு உகந்த ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு சிற்பியை வச்சு செய்ய சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடே என்ன மாதிரி இருடா அப்படி கட்டிபிடிச்சுக்கிட்டாரான் உற்சவர் அவர் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிறார் தமர் உகந்த திருமேனின்னு கொஞ்ச நாள் இருந்தார் மைசூர்ல இந்த சோழனுக்கு பயந்துகிட்டு சோழன் செத்து போயிட்டான் சரி மறுபடியும் நீங்க ஸ்ரீரங்கம் வரலாம்னு நியூஸ் வந்தது அப்ப நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அங்க இருக்கிற பக்தர்கள் அழுதாங்க ஐயோ உங்களை விட்டு பிரிய முடியலையுன்னு அப்ப சொன்ன நீங்க ஒரு விக்கிரகம் செய்ய அந்த விக்கிரகத்துல நான் இருப்பேன் நான் நேரில் இருந்தா எப்படி உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஒரு விக்கிரசத்தை பண்ணிருந்தாங்க அப்ப இவர் என்ன பண்ண தூரத்துல இருந்து ஒரு கதை எப்படி சொல்லுது என்ன ராமானுஜா சௌக்கியமானு கேட்டாராம் ஆறு ராமானுஜர் அந்த விக்கிரசத்தை பார்த்து என்ன சௌக்கியமா அப்படின்னு ஏதோ பெருமாள் சௌக்கியம்தான் அப்படின்னு பதில் வந்ததுதான் பாத்தீங்களா அங்கே உள்ள இருக்கிறது ராமானுஜர் தான் இனிமே அவரை நீங்க வச்சுக்கோங்க தமருகுந்த திருமேனி இந்த தமருகுந்த திருமேனி மேலக்கோட்டைக்கு தான் போனால் பார்க்க முடியும் அந்த மேலக்கோட்டைக்கு போற வழியில நாகமங்கலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க நாகமங்கலான்னு ஒரு ஸ்டாப் அங்கே இறங்குனீங்கன்னா அங்கிருந்து ஒரு பதினெட்டு மைல் தொலைவிலே பிண்டிக நவிலே ஒரு கிராமம் பிண்டிக நவிலே நவிலேனா மயில் நிறுத்தம் பிண்டிகா காடுன்னு மயில்கள் நிறைய நர்த்தனமாடிய காடு பிண்டிக நவிலே அந்த இடத்துல சென்னகேசவ பெருமாள் கோவில் ஒரு கோவில் இருக்கு அந்த சென்னகேசவ பெருமாள் கோவிலில் கருடாழ்வார் விசேஷமாக இருக்கார் எப்படின்னா சாதாரணமாக பெருமாளுக்கு நேர் எதிர்தான் கருடாழ்வார் பார்ப்பீங்க இந்த கோவில் அப்படி இல்லை பெருமாளுக்கு பக்கத்தில் தனி சன்னதியாக வச்சிருக்கிறாங்க அதில் என்ன விசேஷம்னா இந்த கருடாழ்வார் முழுக்க முழுக்க சந்தன மரத்தினால் ஆனவர் சாண்டல்வுட் ட்ரீ தான் ஆனவர் அதுக்கு சந்தன தையில காப்பு தான் அவங்க பூசுவாங்க இந்த தைல காப்பும் சந்தன மரமும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு கேக்குறீங்களா அந்த கோவிலுக்குள்ள நீங்க வாசலை நுழையிற போதே சந்தனம் கம்மு நடி நீங்க நினைப்பீங்க பக்கத்துல யாரோ சந்தனம் பூசிட்டு வர்றாங்க சந்தனமா பூசிட்டு இருக்கீங்க இல்ல நீங்க சந்தனமா பூச்சிருக்கீங்க இல்ல எல்லாம் ஒரே வேர்வன் ஆத்தம் அப்படி இருக்கிற போது சந்தனம் எங்க இருந்து வருது உள்ள இருந்து வருது அப்ப கருடாழ்வாருடைய திருமேனியிலிருந்து நறுமணம் கமழ அதை சுவாசிக்க கூடிய பாகியம் உங்களுக்கு வேணுமானா நீங்க அந்த கோவிலுக்கு ஒரு தடவை அது கருடாழ்வாருக்கு விசேஷமான ஒரு ஸ்தலம் என்றும் மிகுந்த வரப்பிரசாதி என்றும் சொல்லுகிறார்கள் இந்த சந்தன திருமேனியை தனக்கு படைத்து தரும்படி ஒரு பக்தருடைய கனவுலே தோன்றி அவர் சொன்னதாகவும் அதற்கு முன்பு அவர் ஒரு பாம்பு புற்றில இருந்து செல்லரிக்கப்பட்ட நிலைமையில் இருந்ததாகவும் அந்த கோவில் வரலாறு சொல்லுகிறது மேலக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா மறக்காம இங்க போயிட்டு வாங்க அது கருடாழ்வாரை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி அப்படி கருடாழ்வாருடைய அண்ணனாகிய அருணன் ஓட்டுகிறான் அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு எல்லாம் செய்யட்டும் இன்னொரு தவிர படிக்கிற பாருங்க அதி உபயதார வைஷாலு திருமதி கே லட்சிபாயர் அவர்களுக்கும் திருமதி அலமேறு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுதர்சன சதவத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்